நமது நற்றினை வானொலி வழங்கும் ஒரு நிமிட யோசனை நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா தவறே செய்யாமல் வாழ முடியாது ஆனால் குறைவான தவற்றை செய்பவனே உயர்ந்தவன் ஆம் தவறே செய்யாமல் வாழ முடியாது ஆனால் குறைவான தவற்றை செய்பவனே உயர்ந்தவன் என்கிறார் ஷோராஸ்